சச்சித்கம் பரமஹம் சிஸ்விர சுஷும்திரமலம ிிணேர்வோ தம் தவமச்சு மாயம் பிரத்தர்னவ ஷோம் வை மசும் கேவலம் ஜானமூர் ட்வந்தானிலே நம்ம விமலமச்சலம் சர்வீசாட்சிபூத்திணர்தம் நே ஒருவருள் திருவருள் துணை கொண்டு பிரார்த்தித்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற தலைப்புக்கேற்ப நம்முடைய சிந்தரையை தொடர்கிறோம் நம்முடைய தேசத்தில் நான்கு வேதங்களுக்கு மிகுந்த மதிப்புண்டு ஆன்மீக துறையிலே நான்கு வேதங்களுக்கு உயர்ந்ததொரு ஸ்தானம் தரப்பட்டிருக்கிறது நான் மறைகள் என்றும் நான் வேதங்கள் என்றும் தமிழிலேயும் எத்தனையோ பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது நால் வேதம் ஆறு அங்கம் ஆனாய் போற்றி என்று கடவுளை பாடுகிறோம் ஆகவே இந்த வேதங்கள் ஈஸ்வரனால் ரிஷிகள் மூலமாக உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதங்கள் ரிஷிகள் மூலமாக ஈஸ்வரன் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் மகதோ பூதசிய நிஸ்வசிதம் என்று பிரகதாரண்ய உபனிஷத் ஈஸ்வரனிடமிருந்து வேதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது பிரம்மசூத்திரத்திலும் ஒரு முக்கியமான சூத்திரம் ஈஸ்வரன் தான் சாஸ்திரங்களுக்கு காரணம் என்று சொல்லுகிறது சாஸ்திர யோனித்வா என்கிற ஒரு சூத்திரமானது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால்தான் வேதங்கள்னா நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று திருமந்திரத்தில் ஒரு பாடலும் இருக்கிற ஆகவே வேதம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வேதம் வந்து சொல்லி இருக்கிறது நமக்கு பரம பிரமாண் மாணம் பரம பிரமாணம்ேதத்துல சொல்ல சரிதானு நிரூபிக்க இன்னொரு பிரமாணம் நமக்கு வேண்ட விஞ்ஞானத்தின் துணை கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று சில பேர் இப்பொழுது முயற்சிக்கிறார்கள் அது வேதத்தினுடைய ஸ்வத பிராமணியத்துக்கு விருத்தம் இடைஞ்சல் இடைஞ்சல் இது தோஷம் வேதத்துல சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுக்க சயின்ஸை கொண்டு வந்தோம் இப்போ வேதம் பரம பிரமாணமாக சயின்ஸ் பரமப்பிரமாணமாக சயின்ஸை வச்சு வேதத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் வேதத்தில் நம்பிக்கை குறவும் தானே அர்த்தம் வேதம் சொல்லியாச்சப்பா சயின்ஸ் இன்றைக்கி ஒன்று சொல்லும் நாளைக்கு இன்னும் சொல்லும் அதை பற்றி நமக்கு என்ன அப்படிங்குறதான் பெரியவங்களுடைய அபிப்பிராயம் மகான்களுடைய அபிப்பிராயம் வேதம் இன்றைக்கி ஒன்று சொல்லும் வேதம் இன்றைக்கி ஒன்று சொல்லு நாளைக்கு ஒன்றும் சொல்லுங்கிறது கிடையாது வேதம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்கு சம்பிரதாயத்தில் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி பண்ணி தெய்வீக சக்தியோட இன்று வரை வேதங்கள் புனிதமான நிலையிலே பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமான பிரமாணம் சொல் பிரமாணம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கான ஞானத்தை அதுதான் கொடுக்கிறது வேத நெறிப்படி வாழணும் இதுதான் பாடப்பட்டது வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்கன்னு பாடப்பட்டது ஆகையினால வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரமாணம் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாக்கு என்ன பெரிய வேத வாக்கோ அப்படின்னு நம்ம சொல்வது கூட வேதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுங்கிற கருத்தில் சொல்கிறோம் ஆ பிரமாணம்னா ஞாபகம் வச்சுங்கோ அறிவு அறிவை தரும் கருவின்னு அர்த்தம் பிரமாயா கரணம் பிரமாணம் அரியறவனுக்கு பேரு பிரமாத்தான்னு பேரு அரியறவனுக்கு பேரு பிரமாத்தாத்துக்கு பயன்படுற கருவிக்கு பேரு பிரமாணம் அறியப்படுற விஷயத்துக்கு பேர் பிரமேயம் பிரமாத்து பிரமாண பிரமேய விவகார பிரமாசித்தி அப்படின்னா என்ன பிரமா பிரமாணம் பிரேயம் என்கின்ற மூன்றையும் முறையாக பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகிறது பிரமான்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம் அரியறவனுக்கு பேரு ஞானி ஞானினா என்ன அரிய அரியறவன் அர்த்தம் அறியறதுக்கான கரணம் ஞான கரணம் பிரமாணம் ஞேயம்னா அறியப்படுறது அதனால உண்டாகிறது ஞானம் பேர் ஞதா ஞான கரணம்ேயம் அதனால ஞானம் ஏற்படும் எல்லாம் வார்த்தை மாற்றிப்படும் பிரமாத்ரு பிரமாண பிரமேய வியவஹாரேன பிரமா சித்ததி அதே மாதிரி ஞாத்ரு ஞானகரணேயாரேணம் சித்ததி அதனால் வேதத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் வேதத்துக்கு அது ஒத்துருக்கான்னு பார்க்கணும் வேதம் சொல்கிறது சரியாங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை பார்க்கக்கூடாது பார்த்தா அது வேதத்துக்கு இழுக்கு ஆகையினால வே எது சொன்னாலும் வேதத்துக்கு அது ஒத்து வருதான்னு பார்க்கணும் அதுதான் நாம் பார்ப்போம் சயின்ஸு சொன்னாலும் சரி வேறு எது சொன்னாலும் சரி வேதத்துக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு பார்ப்போம் இவந்தோ நமக்கு பிரத்ய பிரமாணம் பிரபல பிரமாணமாக இருந்தாலும் இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம் பிரபலமாக இருந்தாலும் கூட நமக்கு வேத பிரமா வேத பிராமணியத்துக்கு பலம் நிறைய கொடுக்கிறோம் வேதத்துக்கு நிறைய முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம் அப்ப இந்த வேதத்தை ரெண்டா பிரிச்சிருக்கும் இப்ப இந்த வேதத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இது ஒரு முக்கியமாச்சு இதெல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியம் வேதத்திலே ஒரு மந்திரம் சொல்லுகிறது யாமு மனிஷிணேமே இந்த மந்திர இதுக்கு பேரே வாக் சூத்தம்னு பேர் வேதத்தில் இந்த வாக் சூத்தம் என்ன சொல்லுகிறது நிறைய வாக்கியங்கள் இருக்கு இதுல முக்கியமான வாக்கியம் என்னன்னா ரிஷிகள்னா ரொம்ப நாள் தியானம் பண்ணி ரொம்ப தப்சக்தியோட இந்த மந்திரங்களை எல்லாம் கிரகித்தார்கள் வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த தோன்றின மந்திரங்கள் தோன்ற போகிற மந்திரங்கள் எல்லாத்துக்கும் நமஸ்காரம்னு சொல்றது நமோ வாச்சே யாச்சோ யாச்சாணுதிதா யாச்ச உதித்தா யாச்ச அணுதித்தா தஸ் செய்ய வாச்சே நமஹா அந்த வாக்குக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி வேதத்திலேயே ஒரு மந்திரம் இப்படி சொல்லுகிறது ஆக இதிலேருந்தெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால் வேதம் தான் நமக்கு பரம பிரமாணம் அதை வச்சு கொண்டு தான் பேசும் வேதத்தை மீறி பேசவே மாட்டோம் சிந்திக்கவே மாட்டோம் எதா இருந்தாலும் வேதத்தோடு இணைச்சு பார்ப்போம் வேதம் வந்து பகவான் சர்வஜகான வேதத்துக்கு பேர் எல்லாம் தெரிந்தது வேதம் இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ கிறிஸ்தவர்களெல்லாம் எங்களுடைய நூல் பரிசுத்த வேத ஆகமம்னு சொல்லுகிறார்கள் ஒரே புஸ்தகம்தான் இந்த ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் வைத்து கொண்டு இன்னைக்கு காலம்பெற நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் சும்மா இதெல்லாம் என்னதான் நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கா அதை பார்த்தா ஒரு ஒரு ஒரு ஒரு அம்மா வந்து பேட்டிக்கு கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் ரெண்டு ரிப்போர்ட் டாக்டர் ரிப்போர்ட் ரெண்டு வச்சுன்னு சொல்கிறாங்க இதை பாருங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் செத்து போயிடுவார்னு சொன்னாங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் அதில் செக் செக் பண்ணி சொல்லிவிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து இந்த கருத்தர்ட்ட ஜப்பம் பண்ணினோம் வந்து விடாமல் ஜப்பம் பண்ணோம் அது பிரயோஜனம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி ஜப்பம் பண்ணினோம் அதனால என்னாச்சுன்னு கேட்டால் ஒரே வாரத்தில் அந்த சிம்டம்ஸ் அத்தனையும் காணாமல் போயிடுது ஆகையினால இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் நடக்கிறது சரியா இது உடனே அங்கே இங்கே வெளிநாட்டில் அத்தனையும் காமிச்சுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப இமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் இப்படி இப்படி இப்படி ஆடுறாங்க இதெல்லாம் உங்களை எல்லாம் கையெற்றிக்கி கத்துங்கோன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்க கஷ்டமெல்லாம் போகணும் எங்க கஷ்டம் போச்சு போச்சு போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி நடக்குது நம்ம தேசத்துல வந்து இது வேதம் பிறந்த தமிழ்நாடு வேதம் தோன்றின நாள் நம்முடைய கருத்து பிறகு வேதம் அனாதி எத்தனையோ வருஷமா அனாதிகாலமாக இருந்து கொண்டிருக்கு இங்க வந்து பரிசுத்த வேத ஆகமம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அது சொல்றாங்க வேதம் வேதம்ங்கிறாங்க ஆகமுங்கிறாங்க நம்ம ஆடுகளுக்கு ஆ வேதம்னா எதுன்னே தெரியாது தெரியல பாருங்க இந்த ரீதியில் வந்து ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இது காவிமயம் ஆகிடும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துட்டா இது சாஃப்ரனைசேஷன் அப்படி சொல்கிறாங்க போய்ட்டு போட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பார் நம்ம வாழ்க்கை சொல்கிற சொல்லிகிட்டே இருப்போம் இப்போ இந்த வேதம் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று கர்மகாண்டாக இன்னொன்னுண்ட கர்ம காண்டத்துல ஒரு சிறு பிரிவுகள்லாம் பெரும்பாலான பகுதி கர்மகாண்டம் தான் ஞான காண்ட சிறிய அளவுல இருக்கு ஏன்னா ஞான காண்டத்துல ஜாஸ்தி கிடையாது சுருக்கமா சொல்ல வேண்டியதை சொன்னா போறோம் அதுவே பெருசா இருக்கு பிரம்மசூத்திரமெல்லாம் பார்த்தா நம்ம கர்மகாண்டத்தோட பார்க்குற போது ஞானகாண்ட சின்னதே தவிர நீங்கள் ஞானகாண்டத்தை மாத்திரம் படிக்கட்டும் நான் ஆயுசு போறேன் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால தான் ஒரு ஆசிரமமே அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சன்னியாச ஆசிரமங்கிற வாழ்க்கை முறையே ஞான காண்டத்தை பயிர்வதற்காகவும் அதை பயிற்றுவிப்பதற்காகவும் ஒரு வாழ்க்கை முறையே ஒதுக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த கர்ம காண்டம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் முக்கியமான பிரிவுகள் என்னன்னு கேட்டா நிறைய நமக்கு நிறைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் தர்மமா உலக ஆசைய அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டு தர்மத்தோட உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கான வழிமுறைகள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஞாபகம் தர்மத்தை மாத்திரம் மீற முடியாது தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தர்ம அடிப்படையில் நமக்கு இயற்கையாகவே இருக்கிற உலக ஆசைகளை எல்லாம் ஒழுங்காக நிறைவேற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறது வேதத்தினுடைய தர்ம காண்ட பாகம் இந்த வேதம் படிக்காமலேயே உலக இன்பங்கள் அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வேதம் படிக்காமலேயோ அதை பற்றியெல்லாம் சரியாக தெரியாமலேயோ இருக்காங்க ஆனால் அது அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு முழுமையாக இருக்காது அது ஒழுங்கு இருக்காது ஆனால் வேதம் ஒழுங்குபடுத்தி கொடுக்குறது நம்முடைய உலக ஆசைகளை எப்படி ஒழுங்காக நிறைவேற்றி கொள்ளலாம் நமக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பிறருக்கும் இடைஞ்சல் நமக்கு கஷ்டம் இல்லாமல் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி நம்முடைய உலக ஆசைகளை ஒழுங்காக நாம் பெறலாம் அப்படிங்கிறத வேதத்தினுடைய முதல் பாகம் சொல்லுது அப்புறம் கடைசி பகுதி முழுக்க என்னன்னா இந்த உலக ஆசை நன்றாக குறைந்தவர்களுக்கு தான் இந்த மெய்ப்பொருளை காண முடியும் குரு சொன்ன நமக்கு உடனே புரியும் பசுமர தாணி போல பதியும் கல்பூரத்தில் பர்த்திக்கிற நெருப்பு மாதிரி பற்றி கொள்ளும் இல்லாட்டி என்னன்னா வாழைத்தண்டுத வைக்கிற நெருப்புக்கு சமானம் அது என்ன சொன்னாலும் புரியாது இந்த முதல் பாகத்தில் நமக்கு நல்ல முதல் பாகத்தை நிறைவேற்றினவர்களுக்கு தான் இரண்டாம் பாகம் கர்ம காண்டம் ஞான காண்டம் தர்மசாஸ்திரம் தத்துவசாஸ்திரம் இங்கிலீஷ சொல்லணும்னா வழி இல்லாமல் இது முழுக்க பொருந்துமான தெரியல ரிலிஜன் பிலாசபி சமயம் தத்துவம் அப்படின் சொல்லாம் சமயம் தத்துவங்கிறது கரெக்டா இருக்குற வார்த்தைக்கு இதுக்கு எவ்வளவு பலமா சேருமான்னு தெரியல பரவாயில்ல பிரசித்தமா இருக்கு வேதத்துல ஒரு மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன் முண்டக்கோப்பு நிமிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு கர்மகாண்டத்தை புகழ்ந்து பேசுகிறது ததே தத் சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவஜோயம் இந்த மந்திரத்தின பொருள் என்னென்ன வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மங்களெல்லாம் மிகவும் சத்தியம் ததே தியம் மந்திரஷு கர்மாணி கவயி அப்பசியன் ரிஷிகளெல்லாம் கண்டுபிடித்திருக்கிற இந்த கர்மகாண்ட மந்திரங்களெல்லாம் அதை ஒழுங்காக அனுஷ்டானம் செய்வோமேயானால் அதற்குரிய பலனை கொடுக்கும் சந்தேகமில்லை தத்து ஏதம் மந்த்ரஷு கவயோ யான் அப்பசியம் தானித் திரேதாயம் பகுதா சந்ததானி வேதங்கள் முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவியிருக்கிறது தானியாச்சரத நித்தியம் அதை விடாமல் தினந்தோறும் அனுஷ்டானம் செய்யுங்கள் ஏஷவியலோகே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓரளவாவது அமைதியாவது அமைதியாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை உணர்ந்து வாழ வேண்டும் என்றால் இதுதான் உங்களுக்கு உற்ற உபாயம் இது முண்டக்கோபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் முதல் முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் முதல் மந்திரம் இன்னொரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஈஷாவாச உபனிஷத்து குர்வன்னே வேக ஏவம் தொயின் கர்மத்தை கடைபிடித்து விருப்பமான நூறாண்டு காலத்தை வாழ்க்கையை கழிப்பாயாக இதைத் தவிர உனக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு எல்லோருடனும் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாய் இருப்பதற்கு இதைத் தவிர வேறு வழி இல்லை ஏவம் தொயின் உனக்கு இதை தவிர வேற உபாயம் இல்லை நான் கர்ம நிப்பியத்தை நரே நீ செயல்களையும் செய்யலாம் அதே சமயம் நீ அமைதியாகவும் வாழலாம் என்று கர்மத்தை அனுஷ்டிப்பதை பற்றி சில பகுதிகள் பேசுகிறது இது இது மாலை வகுப்புல இது அதிகமா விளக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன் சுருக்கமா சொல்றேன் இந்த தர்ம அனுஷ்டானம் ரெண்டு விதம் நம்ம வேதத்தை ரொம்ப பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் வேதத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு வேதத்தை நம்பி வேதத்தில் சொல்லி இருக்கிற கர்மங்களை ஒழுங்காக செய்கிறோம் அப்படி செய்யற போது ரெண்டு விதமாக அதை செய்யறதாக சாஸ்திரம் சொல்லுகிறது ஒன்று சகாம தர்மானுஷ்டானம் இன்னொன்று நிஷ்காம தர்மானுஷ்டானம் நான் தர்மத்தை கடைபிடிக்கிற போது நான் ஒரு சில ஆசைகளோடு கடைபிடிக்கிறேன் நான் ஒரு சில ஆசைகள்னா என்னன்னா எனக்கு வந்து தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு எனக்கு நல்ல தனம் வேணும் தானியம் வேணும் பசுக்கள் வேணும் பகு வேணும் எல்லாம் எனக்கு வந்து புகழ் வேணும் செல்வம் வேணும் ஆனால் நான் ஒழுங்காக நான் முயற்சி பண்ணேன் நான் ஒழுங்காக அதுக்கான வேலையெல்லாம் செய்வேன் எனக்கு அதெல்லாம் வேணும் ஆக இதுக்கு பேர் சகாம தர்ம அனுஷ்டானம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன் ஆனால் உலக ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதன் பொருட்டு த தர்மானுஷ்டானம் பண்ணு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உலக ஆசைகளை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தர்மத்தை மீறித்தான் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் பண்ணிகிட்டுருக்காங்க அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்களெலாம் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் வாழப்போகிற மாதிரி ஒரு பிரமை அவங்களுக்கு ஆகினால இந்த லௌகிக கர்மங்களையே செய்து கொண்டு இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட யஜ்யங்களையோ கா யாகங்களையோ காலையிலேருந்து மாலை இரவு வரைக்கும் பண்ண வேண்டிய தர்மங்களையோ அனுஷ்டானங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது காலம்பரை எழுந்ததுலேருந்து காலம்பரை எழுந்தவுடனே நியூஸ் பேப்பர் ஷேர்லாம் பார்ப்பாங்க காஃபி குடிப்பாங்க அப்புறம் அப்படியே அப்படியே கொஞ்சம் நேரம் வாழ குளிப்பாங்க அப்படியே கொஞ்சம் நேர இது இப்போ சாப்பிடுவாங்க அப்படியே ஆஃபீஸுக்கு போவாங்க ஃபோன் பேசுவாங்க செல்ஃபோனில் போயின்ட்டு போது பேசினே போவாங்க அப்புறம் அங்கே போய் எப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வியாபாரம் ஏதோ ஒன்று அப்படியே பண்ணுவாங்க சாயங்காலம் ஆறம் வரைக்கும் இப்படி இடையிலடையில் நிறைய டீ குடிப்பாங்க மத்தியானம் அப்படியே வண்டி ஓடும் இது உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எதோ முடிஞ்சால் கோயிலுக்கு போவாங்க சில பேர் பக்தி இருந்தால் இல்லாட்டி ராத்திரி வருவாங்க நியூஸ் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ பகவானு தான் விழிச்சோம் அதில் இப்படியே போயிட்டு இவங்கெல்லாம் உலக ஆசைகளை அனுபவிக்கிறாங்க ஆனா தர்மங்கிறது கிடையவே கிடையாது தர்மங்கிறது நான் என்ன சொல்றேன் இந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற அனுஷ்டானங்களெல்லாம் காலையில வழிபாடு செய்யறது மாலையில வழிபாடு செய்யறது நல்ல நூல்களை படிக்கிறது நல்லவங்களோட சேர்றது இது இதெல்லாம் இருக்கணும் நம்ம பண்ற வியாபாரமோ தொழிலோ எதா இருந்தாலும் சரி அது வந்து செகண்டரியா தான் இருக்கும் வாழ்க்கை இதுதான் பிரைமரியா இருக்கு முக்கியமா இருக்கு அது வந்து அமுக்கியமா இருக்கு அதுக்காக கால ராத்திரி வரைக்கும் நான் பண்ண சொல்ல பண்ண சொல்லு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது இந்த மாதிரி சிந்திக்கிறது அதுக்கப்புறம் அதுலையும் தர்மத்தை நுழைக்கணும் எவ்வளவெல்லாம் அதுலையும் நுழைச்சி செய்ய முடியுமோ செய்யணும் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் சகாம தர்ம அனுஷானம் சகாமன்ன கூடின தர்மாநனுஷான ஒழுங்கா வச்சிருக்கான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷபர் முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில சொல்லிருக்கார் பகவான் வேதமே நமக்கு நிறைய ஆசைகளை உண்டு பண்ணுகிறது இதை செஞ்சு ஆனால் சொர்க்கம் கிடைக்கும் இந்திர பதவி கிடைக்கும் அது கிடைக்கும் வேதமே சொல்றது வேதம் முழுக பார்த்தா இந்த காமசப்தா இந்த வந்து ஆசைங்கிற சப்தமானது நிறைய சொல்லியிருக்கு ஆ காம காம பிரீதா ஏன்காமா அனுப்பிரயந்தி தேஜஸ்வி வீரியாவான் பவதி வேதத்திரை இதெல்லாம் நீ பண்ணு இந்த ரிச்சுவல் எல்லாம் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிடு அதனால் நமக்கும் ஆசையாக இருக்குது நம்ம புஸ்தகங்கள் எல்லாம் பாருங்கள் ஆன்மீக புஸ்தங்கள்லாம் பாருங்கள் நீங்கள் இதை செஞ்சால் அவங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் தான் சொல்கிறது அதில் ஜனங்கள் ரொம்ப ஸ்ரத்தாசக்தியோட அப்படி நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு ஆசையெல்லாம் அதில் இருக்கு இதுக்காக வேண்டி இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வேதத்திரையே இன்னொரு பகுதி ஞான காண்டத்துக்கு வருவோமானால் இன்னும் இன்னும் இன்னொரு விஷயம் அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம இந்த தர்மத்தை கடைபிடித்து கொண்டு உலக ஆசையை நிறைவேற்றி கொண்ட காரணத்தினால இந்த தர்மம் என்ன பண்ணும்னு கேட்டால் ஒரு பக்கம் நமக்கு ஆசைப்படுற விஷயத்தை கொடுத்து கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டே வரும் பக்குவப்படுத்தி கொண்டே வரும் இதில் நமக்கு உலக அனுபவமும் கிடைக்கும் அப்படி கிடைக்க கிடைக்க நமக்கு காலப்போக்கில் மனசு என்னாகும்னா எதுக்கு இந்த அல்பமான பொருளைனால் நம்ம விரும்பணும்னு தோண ஆரம்பிக்கும் அல்பமான இந்த தனம் தானியம் பசு பகுப்புத்திர லாபம் இதெல்லாம் இன்றைக்கு இருந்து பல் பரிமை மாதிரி சின்னால் பல்பிணி சிற்றறிவினர் சில நாள் வாழக்கூடியவர்கள் பல பிணிகளை உடையவர்கள் புத்தியோ மட்டு இப்படி இருக்கிற இந்த நம்முடைய நம்மளுக்கெல்லாம் அவர் வந்து கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழிலுங்கிற இடத்துல இதை சொல்கிறார் ஆக இந்த இந்த இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமல் நமக்கு உலகத்தில் பற்று குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆசை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆசை குறைய ஆரம்பிக்கிற போதும் தர்மத்தை விட்டுறக்கூடாது அப்போ எனக்கு க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த சகாம தர்ம அனுஷ்டானம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானமாக மாறும் நிஷ்கா இது வந்து ப்ராசஸ்ஸு சகாம தர்ம அனுஷ்டானம் வந்து நிஷ்காம தர்ம அனுஷ்டானமாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேரை பார்த்துட்டோம் உலகத்தில் அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க தினம் சூரியன் உதிக்கிறது தினம் சூரியன் மறைகிறது நம்முடைய ஆயுஷோ கழிஞ்சு கொண்டே இருக்கு நம்மளும் ரொம்ப பிஸி பிஸின்னு இருக்கோம் அப்புறம் நேரம் போகிறது தெரியல அப்புறம் கடைசியில் பார்த்தா பேப்பரெல்லாம் பார்த்தா நேற்றுக்கு ரொம்ப நல்லா இருந்தவர் நேற்றுக்கு சாயங்காலம் பார்த்தோம் இன்னைக்கு கலம்பு ஆளை காணும் போயிட்டார் அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தா நமக்கு ரொம்ப வேணவங்க திடீர்னு அட்டாக்குன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க இதை பார்த்த உடனே நமக்கும் நம்மளும் இதே கேட்டகிரியில் தான் இருக்கும் என்னைக்கு வேணாலும் அது எப்போ வருமோ தெரியாது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் இது தெரியாமல் நிறைய ஜனங்கள் பைத்தியம் பிடிச்சு அலையிறாங்கன்னு சொல்லி பர்தகிரி சொல்றார் ஆதித்யசதாக சம்ஷீயத்தை ஜீவிதம் வியாபாரை காரியகுருபி காலோபி நாயத்தை திருஷ்டுவா ஜன்ம ஜரா விபத்து மரணம் நோத்தியத்தை பீத் மோகமயீம் பிரமாதமதிராம் உன்மத்தபூதம் ஜகத் இந்த உலகம் பைத்தியம் பிடிச்சு அலையிறதப்பாங்க பெரிய மகாராஜா யோகிராஜா நல்ல கொஞ்ச நாளா நாளா நமக்கே ஆசை குறைய ஆரம்பிக்கும் தர்மத்தை அனுஷ்டிச்ச காரணத்தினால தர்மத்தை அனுஷ்டிக்கலன்னா ஆசை குறையாது இந்த யயாத்தி மாதிரி அவன் ஏயாத்தி தர்மமாக தான் இருந்தான் ஆனால் ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அவன் சொன்னான் ஆசையை நிறைவேற்றுறதுனால ஆசையை பூர்த்தி பண்ண முடியாதப்பா விறகுக்கட்டையும் நெய்யும் ஊற்றி எங்கேயாவது நெருப்பு அணைக்க முடியுமா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னான் மகாபாரதத்தில் இருக்குது நஜாத்து காம காமானாம் உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்துமேவ அபிவர்த்தே மறுபடியும் மறுபடியும் அது பிரசித்தமாகவே தவிர அது குறையாது ஆகையினால கொஞ்சமாக நாளாக நாளாக குறையும் நமக்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தர்மத்தின் காரணத்தினால் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் மகான்களுடைய சம்பந்தத்தினால் நமக்கு இந்த ஆசை குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிக்கிற போது நம்ம பண்ணுற தர்மானுஷ்டானத்துக்கு பேர் நிஷ்காம தர்மானுஷ்டானம் நிஷ்காமம்னா என்ன கடவுள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இன்னும் இந்த ஆசை குறையிறதுக்கான பக்குவத்தை கொடு கடவுளை இது நல்லா இருக்குது ஆசை இருக்கிற போதும் அமைதி இல்லாமல் தவிக்கிறது மனசு ஆசை இல்லாத போது அமைதியாக இருக்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஆகையினால இன்னும் நிறையா ஆசையை குறைச்சி கொடு எனக்கு மனதுக்கு அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வீட்டுக் கடமைகளை ஒழுங்காக செய்வோம் எல்லாத்தையும் நன்றாக பண்ணுவோம் அதே சமயம் நமக்கு ஆசை இருக்காது இந்த பணமோ பதவியோ புகழோ எதுலையுமே நமக்கு ருச்சி இருக்காது ஆனால் அப்படி ருச்சி இல்லாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது அந்த அனுஷ்டானத்துக்கு பேர் நிஷ்காம தர்மானுஷ்டானம் அதுக்கு தான் இன்னொரு பேர் கர்மயோகம் இந்த நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்கு தான் பேர் கர்மயோகம் முதல்ல பலனை விரும்பி தர்மத்தை அனுஷ்டிக்கிறது சகாம கர்மயோகம் பலனை விரும்பாம கர்மத்தை அனுஷ்டிக்கிறது நிஷ்காம கர்மயு முதல்ல உலக பலனை விரும்பினோம் மன தூய்மையை பத்தி கேட்கவே இல்லை இப்ப என்ன பண்றோம்னா உலக பலனை விரும்பல எனக்கு மனசுல ஆசை குறையணும் அந்த பலனை கேட்கணும் மனசுல ஆசை குறையணுங்கிற ஒரு பிரார்த்தனை பகவான் கிட்ட வைக்கிறோம் அது நிஷ்காம கர்ம யோகம் எனக்கு ஆசைகள் அடியோடு நீங்க வேண்டும் இறைவா அதன் பொருட்டு நான் வழிபாடு செய்கிறேன் அதன் பொருட்டு என்னுடைய கடமைகளை முறையாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட செய்யும் பொழுது அதுக்கு பேர் நிஷ்காம கர்ம யோகம்னு பேர் இந்த நிஷ்காம கர்ம என்ன வரும்னு கேட்டால் நமக்கு நிலையில்லாதது எது நிலையானது எதுன்னு புரிய ஆரம்பிச்சோம் நில்லாதனவற்றை நிலைத்தனையென்று உணரும் புல்லறிவான்மை வள்ளுவர் சொன்ன குரலெல்லாம் புரிய ஆரம்பிச்சு இந்த உலகத்தில் என் உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்காது இந்த உடம்பு இருக்கிற போதும் ரொம்ப நாளைக்கு ஒழுங்கா ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது கிருஷ்ணர் சொன்னார் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ஜென்ம இதுக்கு பிறப்பு இருக்கு இடையில வியாதி வேறு இருக்கு அப்படிப்பட்ட சரீரம் இது அதனால இந்த இது அது அதனால நமக்கு மனசில் துக்கம் ஏற்படுது ஆக பிறக்கிற போது அழுதுகின்றே பிறக்கிறோம் சாகிறபோதும் அழுது கொண்டே சாகிறோம் ஆகையினால நமக்கு துக்கமாக இருக்குது பிறக்கிற போதும் துக்கமாக தான் இருக்குது இறக்கிற போதும் துக்கமாகத்தான் இருக்குது இடையிலடையில வியாதி வர்ற போதும் துக்கமாகத்தான் இருக்குது இதை நினைச்சு பார்க்கணுங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் பதிமூணாவது தேவத்தில் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷாலு தரிசனம் ால இது புரிய ஆரம்பிக்கும் இந்த விவேக்கம் வர ஆரம்பிக்கும் இதுல இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் விரும்புறோமோ அதுல இருக்கிற குறைபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல இந்த குறைபாடுகள்லாம் கண்ணுக்கே தோணாது ஏன்னா நிறைய பேர் சௌரியமா இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம யார் பணமும் பதவியும் காசும் இருக்கோ புகழ் இருக்கோ அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நாம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அவங்க போய் இன்டர்வியூ பண்ணாதான் தெரியும் அதே மாதிரி நமக்கும் வர்றபோது தான் தெரியும் நமக்கிட்ட பணமும் பதவியும் காசும் இருக்கிற போது தான் தெரியும் இதெல்லாம் வந்து எவ்வளவு துன்பத்தை விலை கொடுத்து இதை வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் தோஷ தரிசனம்னு பேர் அதாவது விஷய சுகேஷு உலக இன்பங்களில் இருக்கும் குறைபாடுகள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் இதான் மெய்ப்பொருள் காண்பு அறிவு என்ன பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு பொருள் இல்லாதத பொருள்னு நினைக்கிறது மருள் வள்ளுவர் அருள் இருந்தா மெய்ப்பொருள் காண்பது அறிவு வந்துடும் மருள் இருந்தா என்ன பண்ணும்னா மெய்ப்பொருளாகவும் மெய்ப்பொருளை பொய்ப்பொருளாகவும் நாம கருத ஆரம்பிச்சிடணும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்து அலை புலையனேன் தனக்குன்னு பாடுறான் பொய்மையே பெருக்கிங்கிறார் இந்த பணத்தையும் பதவியையும் புகழையும் பெருக்கிறது என்னன்னா பொய்மையே பெருக்கி நேரத்தை வேற அதுலேயே வேஸ்ட் பண்ணுறேங்கிறார் மாணிக்கவாசகர் பொழுதினை சுருக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை காலத்தை பொய்மையான விஷயங்களிலேயே ஈடுபட்டு சுருக்கி கொண்டிருக்கிறேனே இறைவா அதுலேயே புழுத்து அலைகிறேனே புழு தலையில் புழுத்து அலைகிறேனே சாணியில் புழு ஊடுற மாதிரி அலைகிறேனே அப்படிப்பட்ட எனக்கு செம்மையே ஆய சிவபதமணித்த செல்வமே இப்படி பாடணும்னா இந்த பாட்டு அப்போத்தான் புரியும் இந்த பாட்டு என்னென்னா நீண்ட நாள் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்ணினா அடடா வாழ்க்கையை வந்து நம்ம தப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கோமே ஊரில் வந்து தொழ தொண்ணூற்று நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பதே முக்காலே அரைக்காலே வீசம் பேர் முக்தி நெறி அறியாத மூர்க்கர் இவர்களோடு சேர்ந்து நானும் முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கேனே கடவுளே என்னை காப்பாத்து கரையேற்று பகவான் வந்து என்ன பண்றாருன்னா அப்பேற்பட்டவர்கள் கரையேற்றுகிறேங்கிற புரியறதில்லை கொஞ்சம் கொஞ்சமா இதை புரியணும் புரிஞ்சே ஆகணும் வேற வழி கிடையாது நானிய பந்தா வித்தேயனாயா நிம்மதிக்கு வேறு வழியே காணும் வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க நாங்களும் அது வழி வரோம் இதை காட்டிலும் சரியான வழி இருக்குன்னா சொல்லுங்க லாஜிக்கலாக சொல்லணும் சும்மா கூட்டுத்தனமா பேசக்கூடாது லாஜிக்கலாக சாஸ்திரியமாக சொல்லுங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வேற வழி என்ன இருக்கு இந்த விவேகம் வர ஆரம்பிக்கும் விவேகம் வரும் தோஷ தரிசனம் முக்கியமாக சொல்றது என்னது தோஷ தரிசனம் தோஷ தரிசனம்னா என்ன நம்ம யாரையாவது குற சொல்லிக்கிட்டே இருக்கோம் வீட்டில் எல்லாம் இது நடந்து கொண்டே இருக்குது ஆஃபீஸில் நடக்கிறது வியாபாரத்தில் நடத்துறது எப்போ பார்த்தாலும் என்னத்தையும் இல்லாமல் தோஷம் உண்மையான தோஷங்கள் என்ன தெரியுமா ராகுதோஷம் செவ்வா தோஷம்தான் கேட்டிருப்பீங்க ரியல் தோஷம் என்ன தெரியுமா நாம் அனுபவிக்கிற எல்லா சுகங்களிலும் உலக இன்பங்களிலும் மூன்று வகையான தோஷங்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு தோஷம் என்னன்னு கேட்டால் துன்பம் கலந்த தன்மை எவ்வளவுதான் நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க விஷயமா இருந்தாலும் சரி அதில் துன்பம் கலந்த தன்மை இந்த சினிமா படம் வெளியிடுறதுக்கு அவங்க படுற கஷ்டம் தான் இதனால அவர் கோட்டி கோட்டியாக சம்பாதிக்க போறாருன்னு வச்சு படுற கஷ்டம் எவ்வளவு இவங்க வந்து அதை சொல்லிவிட்டாங்க இதை சொல்லிவிட்டேன் நான் ஒரு இதுக்காக சொல்ல கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க எங்கள் மனசு புண்படுதுங்கிறாங்களே எத்தனை வருஷமாக நம்ம மனசெல்லாம் புண்படுத்திருக்காங்க இவங்க ஒரு சிறு விஷயங்கிற போது இவங்களுக்கு புண்படுதுங்கிறாங்களே நீங்களே புரிஞ்சுங்க நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்குலாம் தெரியும் நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறீங்க ஆக இந்த எத்தனைதான் நம்ம உலகத்துல பெரிய சக்கரவர்த்தியான இந்திரனான இந்திரனுடைய கதையில் என்ன படிக்கிறோம் திடீர் திடீர்னு அசுலம் சீட்டை பிடிச்சு அப்புறம் அவன் சீட்டு கடியில உட்கார்ந்துருக்கான் இந்திரன் அவனுக்கே இந்திரனுக்கே அஸ்வமேதயாக சதக்கிருதுவுக்கே இந்த கத்தின்னா நம்ம எங்க ஒரு கிருதவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நூறு யாக அஸ்வமேதையாக பண்ண இந்திரனுக்கே அவனுடைய சந்தோஷத்துக்கே வேட்டு துன்பம் கலந்த தன்மை அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது யாராவது யாகம் பண்ணால் பயமாக இருக்குது அவனுக்கு புராணத்தை படித்து பாருங்க யாராவது யாகம் பண்ணால் எங்கே பண்ணி முடிச்சுருவானோ நம்ம பீரியட் நம்ம போஸ்ட்டுக்கு வந்துடுவானோன்னு பயப்படுறோம் இந்திரன் இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ஆலையெல்லாம் விட்டுட்டேன் அமெரிக்காவெலாம் எனக்கு பேசுவான் வேதத்துலேயே சொல்ல சாஸ்திரத்தில் புராணத்திலே சொல்லியிருக்கு இந்திரன் ஆனால் இந்திரனுடைய கத்தியே துன்பம் கலந்ததுன்னு சொன்னால் நம்ம இன்பமெல்லாம் கேட்கணுமா இங்கே அல்பத்திலும் அல்பமான இன்பம் நம்மிடு அதுக்கு தானே இந்த உதாரணம் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து வேகமாக ஒரு புலி துரத்திச்சு காட்டில் போய்ட்டுருந்தான் புலி துரத்துச்சு திடீர்னு ஒரு பாழை கிளத்தில் விழப்போ விழப்போனால் அந்த நேரம் கீழே பார்த்தா அது தண்ணியே இல்லை வெறும் பாம்பாக இருக்குது அப்புறம் பார்த்தா இவன் ஏதோ ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டான் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கொடியை பிடிச்சுக்கிட்டா அந்த கொடியை அந்த நேரம் பார்த்து ஒரு எலி கத்திரிக்கிறது மேலேயானா புலி கீழே ஆனால் பாம்பு பிடிச்சிட்டு இருக்கிறது ஒண்ணும் அது ஒரு ஸ்திரமே இல்லாத ஒரு கொடி அத வேற எலி கத்திரிக்கிறது இதுக்கிடையில இங்கிருந்தோ தேன் சுட்டிதான் நீட்ட அது மாதிரி இருக்கு நம்ம சந்தோஷங்கிறாங்க பெரியவங்கெல்லாம் அப்ப இத்தனை துன்பத்துக்கு இடையில அல்பா ஆனந்தத்தை அனுபவிச்சுனா ஆ துன்பம் கலந்த தன்மைங்கிறது ஒரு பெரிய குற்றம் இதை புரிஞ்சா நம்ம வந்து துன்பத்தை விலை வாங்குவோமா நம்ம வச்சிருக்கிறது எல்லாம் துன்பத்தை காசு கொடுத்து வாங்கிருக்கோம் கிருஷ்ணர் சொல்றத்தை மறைத்து வைத்திருக்கும் இன்பம் அப்பா இதுக்கு ஆரம்பம் தொடர்ந்து முடிவே இல்லாத இன்பமா இது எல்லா சுகமும் ஆரம்பமும் முடிவும் இருக்குங்கிறார் இது கொஞ்சம் யோசிச்சாலே புரியும் ஆத்திய கௌந்தேயா போக ஏவத்தே எந்த சம்பந்தம் உள்ளதா இருந்தாலும் சரி சேருவதெல்லாம் பிரிவதற்காகவே நாங்கள் கடைசியில என்னன்னா எல்லாம் துக்கத்துலதான் முடியும் எந்த சந்தோஷமும் விஷய சுகமெல்லாம் துன்பத்துலதான் முடியும் அதனால என்ன சொல்றது சாஸ்திரம்னா ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போக யோனைய ஆதி அந்த அதுக்கு ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு புதகா தேசுனா ரமத்தே புத்திசாலி இந்த அல்ப ஆனந்தத்தில மூழ்கி போக மாட்டான் அப்படி ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கு கீதை அதனால தோஷ தரிசனம் தோஷ தரிசனம்னா குறைய புரிஞ்சுக்கிறது இன்னொரு தோஷம் என்னன்னு கேட்டா சரி நம்ம தான் அடைஞ்சிட்டோம் நம்ம கிட்ட பணம் இருக்கு பதவி இருக்கு திருப்தியா இருக்கோமான் வீட்டிலேயே அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொஞ்சம் காசு அதிகமாயிட்டா இவங்களுக்கு தாங்குறதில்ல வீட்டிலேயே சொந்த அண்ணன் தம்பி தம்பி கொஞ்சம் நம்மளை காட்டணும் அதிகமா பணம் சம்பாதிக்கட்டான் அவன் கொஞ்சம் வசதியா வாழ்றான்னா அண்ணனுக்கோ அண்ணனுக்கு இருக்கோ இல்லையோ அண்ணனுடைய மனைவிக்கோ எப்படி இருக்குன்னா அப்படி அண்ணனுக்கு இல்லாட்டால் கூட மனைவி செய்ய கொடுப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியாது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுப்பான் ஆகையினால் இது எப்போ என்னென்னா திருப்தியே இருக்குது தம்பிக்கு எவ்வளோ இருக்குது அண்ணனுக்கு எவ்வளோ இருக்குன்னா அண்ணனுக்கு ஐம்பது கோடி இருக்குது தம்பிக்கு கொஞ்சம் இருபத்தஞ்சி கோடி கூட கிடைச்சிடுச்சு அவ்வளோதான் எழுபத்தஞ்சு கோடி இருக்குது அதனால தம்பிக்கு எழுபத்தஞ்சு கோடி கிடைச்சிடுத்துன்னு சொல்லி ஐம்பது கோடி வச்சிருக்கிற அண்ணனுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கான் இவனுக்கு இத்தனை இருந்தும் திருப்தி இல்லையே என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆகையினால இது அத்திருப்திகரத்துவ தோஷா நான் வந்து கோடின்னு சொன்னேன் உங்கள் லெவல்ல என்னவோ பார்த்து நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லி வைப்போன்னு சொல்லி வச்சிருக்கேன் உங்க லெவல் எப்படியோ ஓஹோ சாமி ஐம்பது கோடி ஆளுக்கு தான் சொன்னார் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிருக்காரு நீங்க வந்து உங்களுக்கு நூறு ரூபாய் இருந்து உங்க தம்பிக்கு வந்து நூற்றி ரூபாய் இருந்தாலும் இதே கதை கையின நிறைவை தராத தன்மை திருப்தியே இல்லை எத்தனை சம்பாதிச்சாலும் எத்தனை வீடை கட்டினாலும் ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடினும் கடல் மீதிலே ஆணை செலவே சொல்ற மாதிரி போய்கிட்டே எத்தனை தான் இந்த உலகத்தை கடல் கடல் சூழ்ந்த இவ்வுலகம்னா கடல் யாருக்குன்னு கேட்கிறானா கடல் சூழ்ந்த இவ்வுலகத்திற்கு இவன் அதிபதியா ஓஹோ அப்பனா கடல் யார சேர்ந்ததுன்னா அதுதான் அதையும் பிடிக்கணும்னு ஒரு முயற்சி இருக்கு கடல்ல கூட மேல்லை கூட போட்டு வச்சுருக்காங்க ஆக இந்த திருப்தியே கிடையாது நச்சிக்கேதம்பழா சொல்றான் கட்டக பனுஷத்துல ஏ யம தர்மராஜா இதெல்லாம் கொடுத்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா வித்தேன கற்பணியோ மனுஷா மனிதனை வந்து செல்வத்தை கொடுத்து திருப்திப்படுத்த முடியுமா இல்லை செல்வத்தை கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது யம தர்மராஜா எனக்கு யம தர்மராஜாவோட செல்வத்தை பிரம்மதேவனோட கிடைக்கல எனக்கு வருத்தமா இருக்கும் திருப்தி வர வீட்டுக்குள்ளே எத்தனை சாமான் நம்ம பீரோவுக்குள்ளே இருக்குது இன்னும் எத்தனை வாங்கி வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருக்கோம் கடைசியில் அதெல்லாம் இருக்க போகிறது இன்னொருத்தர் சௌகரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் நம்ம திருப்தியே கிடையாது ஆகினாலும் இது ஒரு பெரிய குறை நாம் எதை வினம்புகிறோமோ அதில் இந்த குறை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை புத்திசாலி புரிஞ்சுப்போம் முட்டால் புரிஞ்சிக்காமல் அவஸ்தப்படுவான் இது ரெண்டாவது குறை மூணாவது குறை என்னென்னா நம்ம இதில் ஈடுபட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு அடிமையாகிடும் அடிமையாகிறது மூணாவது குறை இப்போ நமக்கு இருக்கிற வசதிகள் வாழ்க்கைகளுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிட்டோம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமான்னா சந்தேகம் இது வந்து எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்த்துல எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்டால் குடிச்சு செத்தாலும் சாவேன்னே தவிர பிளாட்ஃபாரத்துக்கு ஏ நான் நான் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டேன் நம்ம ஒன்றும் பிளாட்ஃபார்த்துக்கு போக போகிறது வார்த்தைக்கு சொல்ல வார்த்தைக்கு சொன்னால் கூட அதை கற்பனை பண்ணாலே கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் கிடையாது அத்தனையும் போயாச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு எத்தனை பேர் அகதிகளாக வந்திருக்காங்க பாருங்கள் வந்து இலங்கையிலேருந்து அதுக்கு அகதிகளாக வர்றவங்க வர்றவங்களை பாருங்க ஆப்கானிஸ்தானி ஸ்தானத்துலேருந்து அகதிகளாக போகிறவங்களெல்லாம் பாருங்க எத்தனை நாட்டுக்கு போகிறாங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது அது போயிடு அது போனது மாத்திரம் இல்லை நாங்கள்லாம் வந்து பத்து தேட்டர் வச்சிருந்தேன் இத்தனை மில்லு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு ஒரே வருத்தத்தோடு இருக்காங்க இவங்க இருக்காங்களேன்னு பெரிய சந்தோஷப்படுவோம் ஆகையினால வந்து அது ரொம்ப துக்கமாக இருக்காங்க மரம துக்கத்தோட வாழ்றாங்க துக்கத்தை டிரான்ஸ்பர் வேறு பண்றாங்க இன்னொருத்தருக்கு வேறு கொடுத்துட்டு இருக்காங்க ஆக இது என்னன்னா அடிமை ஆயிட்டு இதுக்கெல்லாம் அடிமை இப்போ இந்த ஃபேன் வந்து திடீர்னு இப்போ இந்த அந்த இதில் கரண்ட்டு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ பகவான் நாமத்தை சொல்லிட்டு போயிடும் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் அடிமையா இருக்கக்கூடாது எதுக்கும் அடிமையா இருக்க பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்யும் பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு பாரதியார் வாழ்ந்த மாதிரி இதுக்கு எந்த விஷயத்துல அடிமையா இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக அது ரொம்ப கஷ்டம் இதுதான் maturity இதுதான் இண்டிபெண்டன்ஸ் ரியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் நான் அடிமை கிடையாது எதுக்கு நான் எதையும் நான் சார்ந்திருக்கல அது என்ன சார்ந்திருக்கு அது என்னால அதுக்கு பெருமையை அதனால எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை ஆக நான் தான் முக்கியமான ஆளு நான் தான் இலக்கம் அதெல்லாம் பூஜ்யம் அப்படி இருக்க ஆக இந்த மூணு குறைய முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல் குறை என்பது துன்பம் கலந்த தன்மை இரண்டாவது குறை என்ன நிறைவை தராத தன்மை மூன்றாவது குறை என்ன அடிமைப்படுத்தும் தன்மை என்கின்ற மூன்று குறைகள் உலக இன்பங்களில் இருக்கிறது அந்த இன்பங்களில் இந்த மூன்று குறைகள் நன்றாக மறைந்திருக்கிறது இது பேர் சம்ஸ்கிருதத்தில் துக்க மிசிரித்தவ தோஷகா அதிருப்திகரத்துவ தோஷகா பந்தகத்துவ தோஷகா என்று மூன்று தோஷங்கள் சொல்றோம் இது யாருக்கு வருந்துறியுமோ இந்த விவேகம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்றவனுக்குத்தான் நல்லா வரும் சகாம தர்ம அனுஷ்டானம் பண்றவனுக்கு லேசா வரும் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்றவனுக்கு நல்லா இந்த தோஷமெல்லாம் புரிய ஆரம்பிச்சோம் தோஷம் புரிஞ்சதுக்கு பிறகு இதை விழும்பானா யாராவது இதை வளர்த்தி கொண்டே ஏதோ பேருக்கு இருக்கட்டும்பா யாரை பார்க்கும் கம்பேரே பண்ண மாட்டான் அவன் பணத்தையோ பதவியையோ பகழ புகழையோ இன்னொருத்தரை ஒப்பிட்டே பார்க்க மாட்டான் எனக்கு இன்னைக்கு பகவான் சாப்பாட்டு கொடுத்துருக்காரா துணிக்க கொடுத்துருக்காரா ஏதோ இருக்கா போர் நான் இன்னொருத்தனோட பணத்தையோ பதவியையோ புகழையோ பார்க்கவே மாட்டான் அவங்க புண்ணியத்தை அவங்கவங்க அனுபவிக்கிறாங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது நான் வச்சிருக்கேன் இன்னும் இல்லாதவங்களெல்லாம் பார்க்கற போது நான் எவ்வளோ மச் மச் மச் மச் பெட்டர் ஆகையினால முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் தங்க பாத்திரத்திலிருந்து அத்தனையும் தூக்கிவிட்டு மண்ணு பாத்திரத்தை பணம் நிறைய இருந்தா நான் என்ன பண்ணுவேன் நல்ல காரியங்களுக்கு தூக்கி கொடுப்பேன் நல்ல காரியங்கள் நிறைய நடக்கட்டும் பணத்துக்கு மூணே கதி தானா முதல் கதி என்ன தானம் ரெண்டாவது அனுபவிக்கிறது நாசமா போறது பணம் இந்த மூணுல தானம் போகோ நாசகா திஸ்ரோகையோ வித்தஸ்ய திஸ்ரோகையோ வித்தஸ்யோ நதாத்தி ந புங்கே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி எவன் வழங்கவில்லையோ எவன் அனுபவிக்கவில்லையோ அவனுக்கு மூன்றாவது கதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால நம்ம அனுபவிக்கிறதா தானம் பண்றதான்னு பார்க்கற போது ஒப்பிட்டு பார்க்கற போது தானம் பண்றதா உத்தவம் நம்ம வந்து அனுபவிக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் எத்தனையோ பெரியவங்களும் அப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த நாட்டில் எளிமையாகவும் வசதியாகவும் இருந்திருக்காங்க ஆனால் எளிமையாக வாழ்ந்து தன்னுடைய செல்வத்தை முறையான காரியங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால்தான் இத்தனை கோயில்கள் இத்தனை சத்திரங்கள் இவ்வளவு சத் விஷயங்கள் இந்த தேசத்தில் இருக்கு ஆனால் இப்போதான் கொஞ்ச காலம் இந்தியெல்லாம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி வாழ்க்கையும் பார்த்து இப்போவும் அனுபவிக்கிறது அந்த காலத்தில் குறைவு இந்த அதிகமாக இருந்திருக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு இப்போ அனுபவிக்கிறது கூடியிருக்கு வழங்குறது குறைஞ்சிருக்கு அதனால யார்கிட்டையும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா நான் இன்னொருத்தர கொடுக்கணும் அது ரொட்டேஷன் சுத்திக்கின்றே இருக்கணுமே தவிர நிற்கக்கூடாது நின்றுது மாட்டி ஆகையினால செல்வங்கிறது இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சம்பாதிப்போம் செல்வத்தை பெருமோ வழங்குவோமே தவிர எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் வந்து வாழண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னா முன்னேற்றம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கீங்க நிறைய மனம் இருந்தா முன்னேற்றம் நினைச்சுட்டு இருக்காங்க பதவி இருந்தா முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்காங்க முன்னேறதுன்னா என்ன அவர் வந்து முதல்ல சாதாரண நிலையில் இருந்தார் இப்ப நல்லா முன்னேறிட்டார் என்ன முந்தி ஒரு கார் வச்சிருந்தார் இப்ப அஞ்சு கார் வச்சிருக்கார் அதனால முன்னேறிட்டார் இப்பதான் அதிகமா கஷ்டப்பட்டு இருக்க ஆகையினால முன்பு இருந்ததை காட்டிலும் இப்ப அவருக்கு கோபம் குறைஞ்சிருக்குதை காட்டிலும் பேசுறார் முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் பண்புகள் உயர்ந்திருக்கு அதுதான்ப்பா முன்னேற்றம் இதெல்லாம் முன்னேற்றமா இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிய பொருளா முன்னேற்றம் முன்னேற்றம்னா உண்மையான முன்னேற்றம் நாளாக நாளாக என் மனசுல அமைதி கூடிக்கொண்டே வருகிறது அதுதான் புத்திசாலித்தனமான முன்னேற்றம் இந்த பொருளியல் முன்னேற்றம் புத்திசாலித்தனமான முன்னேற்றமா என்ன நமக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கை உண்டு பொருளியல் முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றமா என்ன அறியாமதான் காரணம் ஆகையினால இவை என்ன விஷயம் புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தன்மை என்று உலக இன்பங்களிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் இறைவனுடைய அருளால் குருவினுடைய அருளால் சாஸ்திரங்களுடைய சகாயத்தினால் ஆழ்ந்த சிந்தனையினால் சங்கல்பலத்தால் சற்சங்கத்தின் துணையால் ஒரு மனிதனுக்கு தர்ம அனுஷ்டானத்தினால் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்ட உடனே அவன் என்ன பண்றான்னா உண்மையான அமைதியை எப்படி பெறணும்னு சாஸ்திரம் எந்த வழியை சொல்லிக் கொடுக்கறதோ அந்த வழிக்கு அவன் போக ஆகிறான் அந்த மார்க்கத்துக்கு பேரு நிவத்தி மாறுபதாக முதல்ல பிரவருத்தி மாறுதாக இதுல போயிட்டு இருந்தவன் என்ன பண்றான் ஊர்ல எத்தனையோ பேர் தப்பு பண்றான் நாமளும் பண்ண முடியுமா என்ன இவன் ஒருத்தன் எதிர் நீச்சல் போட ஆரம்பிக்கிறான் எல்லாரும் என்ன பண்றாங்க ஜலம் போற பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க ஒருத்தன்தான் என்ன பண்ணுறான் கஷ்டி தீர பிரத்யகாத்மானது யாரோ ஒருத்தந்தான் என்ன பண்ணுறான்னா எதிர்நீச்சல் போட ஆரம்பிக்கிறான் தண்ணியே இல்லைங்க எதிர்நீச்சல் போடுறதுன்னு கேட்டுடாதிங்க இது வைகையினுடைய ப்ராப்ளம் ஆனால் இந்த வாழ்க்கையில் எல்லாரும் போகிற பாதையில் போய் ஏமாந்து போகாம எல்லாரும் போகிற பாதையில் போனால் நம்மளும் ஏமாந்து தான் போவோம் எல்லாரும் போகிற பாதையில் போகாம இவன் வந்து மகான்கள் சென்ற பாதையில் போகிறான் சரியான பாதையில் திரும்பி போகிறாங்க எதிர்நீச்சல் போடுறான் எதிர்நீச்சல் போடுறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை கஷ்டம்தான் ஆனால் முறையாக போனால் கஷ்டமே கிடையாது நல்ல பயிற்சி பெற்றுட்டோம்னா துன்பமே கிடையாது அது நமக்கு ஒரு ஆனந்தம் இதை ஒரு உபனிஷத் மந்திரத்தை வைத்துக் விளக்க விரும்புகிறேன் பரீட்ச லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயா ியம்மனம் இதுவும் பன்னெண்டாவது மந்திரம் அதே போர்ஷன் முண்டக்கோபனிஷத் முதல் முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் பன்னெண்டாவது மந்திரம் முதல்ல ஒரு மந்திரம் என்ன சொன்னேன் வேதத்துல சொல்லி இருக்கிற கர்மங்களை ஒழுங்கா செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு வளம் தரும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லு கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா இதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுங்க அதே ஒரு மந்திரம் சொல்லுகிறது நீங்கள் வந்து இப்படியே தர்மானுஷ்டானத்திலே இருக்கிறது நம்ம நோக்கம் இல்லை சர்வ தர்மான் பரித்தேஜ்ய ஈதையில் சொன்ன மாதிரி முதல்ல அதர்மத்தை ஜெயிக்கிறதுக்கு தர்மத்தை துணை கொள்ளணும் பிறகு தர்மத்தையும் பயப்படாதியோ தர்மமே நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க தர்மத்தையும் தியாகம் பண்ணி தஞ்சம் பெறணும் உடம்பு தான் அதுக்கு எஃபர்ட் எல்லாம் தேவையில்லை முதல்ல டெலிபரேட்டா பண்ணணும் விவேகபூர்வமா பண்ணணும் அதுக்கப்புறம் அது தேவையில்லை அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா தத்துவ ஞானம் பெறணும் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா பிராமணன் பிராமணா ய ய ய யார் பூணூல் போட்டிருக்கிற ஐயர்ன்னு அர்த்தம் இல்லை புத்திசாலின்னு அர்த்தம் பூணூல் போட்டவெல்லாம் புத்திசாலின்னு சொல்ல முடியாது இப்போ அவங்க தான் மகாமடையர்களாக இருக்கிறார்கள் சமுதாயத்தில் பயப்படாதுங்க யார சொல்றேன்னா நிறைய அந்த பிராமண தர்மத்துல வந்து அடியோட போனாங்களோ அவங்கள பத்தி பேச பிராமணாங்கிற சப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம்னா விவேகின்னு அர்த்தம் யாருக்கு விவேகம் இருக்கோ அவெல்லாம் பிராமணன் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் இங்க நீங்க வந்து உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் பிராமணர்கள் தான் பொறுமையா புரிஞ்சுக்க முடியாது இந்த விஷயத்தை பூணூல் போட்டு ஏதோ பரம்பரவையா ஜாதியில வந்திருக்கணும்னு அர்த்தம் இப்ப யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டோட காலம்புற ஆறரை மணிக்குன்னா வரணும்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணும் ரெடி ஆகணும் உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும் இதை கேட்கணும்னு ஆகையினால உட்கார்ந்து அத்தனை பேரும் பிராமணர்கள் தான் பிராமணர்கள் கிடையாது அது அந்த அந்த விஷயமே நமக்கு தேவையில்லை இப்போ அது அனாவசியமான விஷயம் இப்ப நீங்க எல்லாரும் வந்து விவேக்கிகள் நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லி யாரெல்லாம் வேதாந்தத்தை விரும்பி கேட்க வராங்களோ அவர்களெல்லாம் பிராமணர்கள்னு வேதத்துல ஒரு இடத்துல இருக்கு கோபுரத்துல ஆதிசங்கரே விளக்கி எழுதியிருக்கிறார் ஜாதி பிராமணன் இல்லை அப்படிங்கிற கருத்து படும்படியே இருக்கிறார் இருக்கு பிரமாணங்கள்லாம் இருக்கு சும்மா ரீல் சுத்தல நான் பிரமாணங்கள் பிராமணனுக்கு சௌகரியம் ஆனா அவனை விட்டுவிட்டான் அவ்வளவுதான் மற்றவங்களை காட்டிலும் பிராமணனுக்கு ரொம்ப சௌகரியம் கிருஷ்ணர் கீதையில ஒரு இடத்துல சொன்னார் கிம்புணர் பிராமணா புண்ணியா பக்தா ராஜரிஷய அனித்தியம் அசுகம் லோகம் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கே கிடைக்கும்னு சொன்னா இவங்களுக்கு கிடைக்கும் வேணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சாதாரணமா இருக்கிற ஜனங்களுக்கே பிரம்ம கிடைக்கும்னு சொன்னா பிராமணனுக்கு சுலபமாக கிடைக்கும் என்று சொல்லவா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆனா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கல அவங்க என்னன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி கையில வெண்ணைய வச்சுக்கொண்டு நெய்க்க அலைகிறவங்க கதையாடு பிராமண உலகத்துக்கே அமைதியையும் பேரின்பத்தையும் அமைதியையும் பேரின்பத்தையும் நாடி பணத்துக்காக அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் போயிட்டு இருக்காங்க அதனால இது வந்து தர்மத்துக்கு எத்தனையோ வித்தியா இருக்கு போயிட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த காண்டெக்ட்ல பிராமணன்னு சொன்னா யாருக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் நல்லா இருக்கோ விவேக சக்தி இருக்கோ இப்ப நான் சொல்ற விஷயத்தை பிராமணர்கள் அவர்கள் என்ன பண்றான் விவேகி என்ன பண்றான் கர்ம சித்தான் லோகான் பரீட்சிய இந்த மந்திரத்தை ஒண்ணு இது ரொம்ப அழகான மந்திரம் இந்த மந்திரத்தை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் விளக்கலாம் பிராமணன் ஒருவன் பிராமணன் சொன்ன சகாம தர்ம அனுஷ்டானம் பண்ணி நிஷ்காம தர்ம அனுஷ்டான வீடு என்கின்ற கருத்தை புரிந்திருக்கிறவன் இவன் என்ன சொல்றான் எனக்கு அர்த்த சாஸ்திரம் வேண்டாம் காமசாஸ்திரம் வேண்டாம் ஈவன் தர்மசாஸ்திரமும் கூட வேண்டாம் எனக்கு மோக் சாஸ்திரம் தான் வேணும் அப்படிங்கிற நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறான் கர்ம சித்தான் பரீட்சிய கர்ம சித்தான்னா கர்மத்தினால் அடையப்படும் உலகங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்து கர்மத்தினால் அடையப்படும் உலக இன்பங்களின் தன்மையை நன்கு ஆராய்ந்து பார்த்து பரீட்சிய பரீட்ச நல்ல ஈக் பார்க்கறதுன்னு அர்த்தம் பரீட்சை நல்லா பார்க்கறதுன்னு அர்த்தம் அப்படின்னா நல்ல பல கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பிரத்யமா பார்த்தாலும் சரி அனுமான சங்கராச்சாரிய பிரத்ய அனுமான உபமான பிரமாணேன பரீட்சிய நல்ல பரீட்சை பண்ணி பார்த்து பிரத்யக்ஷமா பார்க்கிறோம் நிறைய பேர் எத்தனையோ இதெல்லாம் பண்ணி எத்தனையோ அடைஞ்சு போயிட்டாங்க ராஜராஜ சோழன் கோவில் இருக்கு அவர் இல்லை பாண்டியராஜாக்கள்லாம் நாய் திரும்ப நாயக்கமன்னா கோயில் கட்டினாங்க அவங்களாம் இல்லை அவங்க வாழ்ற காலத்தில் ஏதோ கொஞ்சம் அனுபவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை இப்படி எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி இங்கே மாத்திரம் இல்லை அங்கேயும் இந்திரன் வந்து நூறு கோடி பிரமர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்க நே இதால அங்கேயும் இதே கதைதான் இப்படிதான் இருக்கப்பான் அந்த லோகத்துக்கு போனாலும் அங்கேயும் அழிஞ்சு மாறுறது அங்க பிரம்மன் ஆகுட்டு இந்திரனாவுட்டு அங்க சொல்ற அப்படி இருக்கிற போது எங்கேயும் போனாலும் எதுவுமே சாஸ்வதமே இல்லை இது புரிய வேண்டிய விஷயம் ஆக லோகான் பரீட்சிய உலகங்களையெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்து நிறைய கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு ஆராய்ந்து பார்த்து என்ன வரும்னா நிர்வேதமாயா இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எல்லாரும் அனுபவீங்க எனக்கு வேண்டாம் எனக்கு ஏன்னு கேட்டால் இந்த புரிஞ்சு போச்சு எனக்கு இதோடைய தன்மைகள் எல்லாம் நன்றாக நான் அறிந்து கொண்டு விட்டேன் ஆகவே எனக்கு தேவையில்லை அதனால பெரிய பெரிய மகான்கள்லாம் ரிஷிகேஷ்ல பார்த்து சங்கராச்சாரியர் சொல்ற மாதிரி பஜகோகுந்தத்துல எப்படி இருக்காங்க ஞானிகள்ன்னா அவங்க என்ன கோயில் வாசலில் படுத்துட்டு இருப்பாங்க இல்லாட்டி மரத்தடியில் எங்கேயாவது இருப்பாங்க அவங்க படுத்திருக்கிற ஏதாவது தரையில் துணி ஏதாவது விரிச்சிருக்கானா அதுவும் கிடையாதான் சும்மா வெறுமனை படுத்திருக்காங்கண்ணா பூமியில் கட்டி இருக்கிறது என்னன்னா ஏதோ மரம் ஊடியோ ஏதோ ஊருக்கா வேண்டிய ஒரு கௌக்கியனும் கட்டியிருக்கான் ஆனால் எப்படி இருக்காண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீ அவங்கிட்ட கொண்டு எதை கொடுத்தாலும் வாங்கிக்க தயாராக இல்லை நீங்கள் இந்த உலகத்தையே மூணு லோகத்தையும் கொண்டு போய் நீ இந்த மூணு லோகத்துக்கு அதிபதியாக இருந்தால் நீயே இருந்து கையில் கொடுத்துவோம் எனக்கு வேண்டாம் நிவாசா தியாக கசிய சுகம் ந கரோதி விராக விராக சுகம் ந கரோதி பற்றற்ற தன்மை எவனுக்குத்தான் இன்பத்தை தராது அப்படிங்கிற சிங்கரஜன் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய வச்சுருக்க வச்சிருக்க நமக்கு ஆனந்தம்னு நினச்சிருக்கோம் எனக்கு ஏகப்பட்டதுக்கு நான் மெடிகிளைம் பண்ணி வச்சுருக்கேன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பேங்க்கில் எனக்கு இவ்வளோ ரூபாய் இருக்குது எனக்கு குழந்தைங்கள்லாம் இவ்வளோ பேர் ஆள்லாம் இருக்காங்க நான் ஏதாவது எனக்கு தலையை வெளிச்சா காலவழிச்சா பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது எத்தனையும் இதெல்லாம் இருக்குது நம்ம எல்லாம் இருக்க இருக்க நம்ம சேர்க்க சேர்க்க நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் சேக்க சேர்க்க தான் பாதுகாப்பு இன்மை உன் மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம்னா வழியில கணம் இல்லைன்னா இல்லை பாரப்பா ஒன்றுமே என்ன சரி தொலைஞ்சுக்கோ போய் விட்டுருவான் இருந்ததுன்னா கொடுக்கவும் மனசு வராது அதை கஷ்டப்பட்டு அவனை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தோம் இல்லையா நீங்கள் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தான் அவங்க பயப்படுறாங்க யாராவது வந்துருமோ வீட்டை சுற்றி இருபத்தஞ்சி நாய் அப்புறம் வந்து பாதுகாப்பு செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுருக்கோம் பொசஸ் பண்ண பண்ண ஹாப்பியா இருக்கலாம் நினைச்சுருக்கோம் ஆனா பொசஸ் பண்ண பண்ண தான் வருது ந செல்வத்தால் அல்ல குழந்தைகளால் அல்ல சடங்குகளால் அல்ல இந்த மூன்றையும் சடங்கையும் குழந்தைகளையும் பயப்படாதீங்க புத்தியில தியாகம்ன்றது நிஜமா வெளியில இல்லை அப்பொருளையும் தியாகம் செய்வதால் மட்டுமே மோட்சத்தை அடைந்தார்கள் தெரியோர்கள் அதுக்காக வேண்டிய நீங்க எல்லாரும் இப்ப விட்டுடுவோம் நான் சொல்ல போறதில்லை நீங்க சொன்னாலும் விட போறதில்லை அது எனக்கு தெரியும் இருந்தாலும் மென்டலா உங்களுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விடுவோம் அந்த கரணம் அடங்க துறப்பதுமே எந்தத் துறவிலும் நன்றி எந்தாய் பராபரமே வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம் குருவருள் திருவருள் துணையோடு நாளை மீண்டும் சந்திப்போம் ஈஸ்வரகா குரு ராத்மே தீ மூர்த்தி பேத விபாகினே व्यात्त व्यात्त ओम யாமூரா ஹரி ओम, शांति शांति शांति